ஆண்தகையார் குளச்சிரையார் அன்பினாலும் சரி உடனே எங்க பையன் கேட்டான் என்ன பையன் கேட்டான பையன் கேட்டான்னு சொன்னா அதுக்கு விளக்கமா சரியா வரும் என்ன சரி அப்படி இருக்கும் போது பையவேதான் சொல்கிறேன்னு சொல்லணும் நிறுத்தி விடுறது அது கேள்வி சரி இவ்வளவு தூரம் எதுக்கு அந்த நெருப்பை தான் அவர் மேலே ஏவனு அரசராதம் உறுதலாலும் தவறு செய்தவன் அழிக்க கூடாது தவறு செய்தவனை திருத்திருத்துவதற்கு ஏற்ற முறையில இந்த நோய் போதும் அவனை அழிப்பதற்கு ஏற்றவாறு அந்த நோய் ஆகக்கூடாது ஆனா திருத்ததற்கேற்ப நோயாக மாறும் அரசால் அபராதம் இன்னொன்று நீண்டு சிவ நெறியடையும் விதியினாலும் இரண்டாவது இடைக்காலமா இந்த சமயத்துக்கு போனே தவிர மீண்ட அருமையா பாண்டி மன்னனாக இருந்து பெரிய அறிவுரை ஒருவராகவே ஆக போறார் அதனால அல்லாமலும் வெந்நீர் வெப்பகல ஈண்டியுட பேருடையனாதலாலும் ஞானசம்பந்தனுடைய திருக்கரம் அவர் மேனில படும்படியான புண்ணியம் பண்ணிருக்கு ஒரு பக்கம் அல்ல ரெண்டு பக்கமும் ஏன் இந்த பக்கம் நீவுன இது சரியா போயிச்சு அந்த பக்கம் அல்ல பார்த்தான் பாண்டியன் ஐயோ அந்த வரமும் நீவுங்க அந்த வரமும் எனவே இவர் திருக்கரங்கள் ரெண்டு கையிலே மேல படும்படியான புண்ணியம் பங்கேற்பதுனாலையும் தேவாரத்துக்கு உரை உரை ஏ பையவே என்றால் இனி இந்த காரணங்களால் தான் மெதுவாக செல்கின்ற இல்லையானால் குப்பு பத்தி அறிஞ போ என்றெல்லாம் அருமையா சொல்லி அதில் உடனே இப்ப அவனுக்கு சூழல் இருக்கிறார் வெதுப்பெனை பெயர் பெற்றதண்டே போய் தந்தது அப்படியே உடம்பெல்லாம் வலி ஏற்பட்டு வெதுப்பு நோய் ஏற்பட்டது பார்த்தாங்க இரவு பாதக செய்தீங்கிற மறைவில் உறவ ஓதியாருடன் கேட்டு சிறப்புட பிள்ளையாரி தீய நாட்டு வரவழைத்தரா இவரே என மயங்கி மறுநாள் பொழுது குழந்தது பொழுது குழந்தவுடனே இந்த வெப்பு நோயினால் வளர்ந்துகிறான் பாண்டியன் இந்த செய்தி மங்கையார் கொலைச்சியார் தெரிஞ்சது என்னன்னு கேட்டா இந்த மாதிரி தீ வைத்தாங்க ஐயோ நாம ஏன் அழைச்சோம் வேலை ஏதேனும் ஆயிருந்தா என்ன செய்யறது என்னமோ நல்ல வேலையா சொக்கனாதா நீதாப்பா நீதாமா என்றெல்லாம் சொல்லி மகிழ்ச்சி பெற்றாலாம் இரவு பாதகர் செய்தது இங்கு இரவு இதன் மரவில் வரவழைத்தரா சொன்ன உடனே உடனே கைய செய்தது இங்கு கடைக்கால் வருவது எப்படியாம் என மனங்கோடும் பொழுது உடனே அரசனுக்கு வெப்பாக வந்தது அல்ல வெப்பாக வந்த உடனே அவன் புறாம் அந்த வெப்ப நோயை தாங்க முடியாமல் அப்படி நான் சொல்லும்போது இதன் விளைவியோல் என்பார் அப்பதான் தெரிஞ்சாங்க திருவள்ளுவர் நோய் செய்தார் மேலவாம் இந்த குரல் படிச்சுட்டா பிரத்யானுக்கு மனசர் கூட நினைப்பு வராது ஆனா நினைக்கணும் நோயெல்லாம் இன்று நீ அனுபவிக்கிற நோயெல்லாம் நோய் செய்தார் மேலவாம் நீ மற்றவனுக்கு செஞ்சே அதை அனுவிக்கிற ராஜா அப்படிங்களா அந்த யாருக்கு நோய் செய்யாம இருந்த உனக்கு நோய் வராது நோய் செய்ய நோயின் படித்தா கூட நாடுக்க மாட்டேங்கிறீங்களே ஒரு அவினாசிங்க வச்சது கட்டாய பாடமா அவரு தமிழ்நாட்டு அமைச்சர் தான் நீங்களும் பின்னால எல்லாம் தமிழ்நாட்டு அமைச்சர் தான் தொடர்ந்த என்ன தொடரமாட்டான் ஏன்னா அவரும் அப்படின்னு சொல்லலாம் அந்த ஒண்ணுக்காக திருக்குறள் திருக்குள் அதனால எனவே ரொம்ப அருமையாக அந்த மாதிரி நோயெல்லாம் அதனால் வந்தது என்று தெரிந்துதாரலாம் தெரிந்து கொண்டு என்ன செய்தாரலாம் கொத்தவனமைச்சனாராம் குலைச்சிறை ஆறந்தாழ்ந்து மத்தி தென் கொடுமை இந்த வஞ்சகர மதினும் செட்டவர் அன்பா செய்தது அரசு குத்தியது அவங்க தெரிஞ்சிட்டாங்க இது அரசனை முட்டியத காரணம் அந்த அந்த பாதைகள் செய்த தீங்கு அது அரசரை காரணம் அதுதான் அப்படி ஆகிருக்கிறது என்று சொல்லி இதற்கு என்ன செய்யணும் இதற்கு தீர்வு பிள்ளையார் அருளை அப்படின்னாரு இது நீங்க சொன்னா யார நீங்க அருமையா பிள்ளையார் நம்முடைய வந்திருக்கிற காரியமாக செல்லை தா தான் இதை நோயை நீக்க முடியும் என்று உடனே போய் காயமும் மனமுமாக கழுவுதல் செய்யா செய்யும் மாயம் இந்த நோயை வளர்ப்பது இவங்கெல்லாம் மற்றவர்கள் மறுநாள் காலையில போய் அருகதேவா அருக தேவா அருகதேவா அருகதேவான்னு சொல்லி மந்திரமெல்லாம் பண்ணா அது பண்ண பண்ண என்ன மேல தூங்குச்சு நோய் அறியல ரொம்ப கடினப்பட்டான் அப்பொழுது மற்றவர் செய்கிற இன்ன வார இது நோய்க்கே எதுவார என்று சொல்லு உடனே சொன்ன இவங்க மேல் மேல இந்த மந்திரிக்கிறது எனக்கு மேல இந்த நோயை அதிகப்படுத்திய நோயை நீக்கமில்லையே என்று மங்கே கியார்ட்ட சொன்னாங்க சொன்ன ஒண்ணாதான் மங்கேற்கரசியார் இந்த காலையில இருந்து ஒரு பிள்ளையார் வந்திருக்கிறார் அவரை நோக்கி நம்ம பார்க்க மாவது நோய் தாங்க முடியல அதனால இவங்களாலேயும் தீர்க்க முடியலன்னு தெரிஞ்சு போயிடுச்சு கையாலாவதாலும் தெரிஞ்சு போயிடுச்சு சரின்னு ஒத்துவிட்ட சரின்னு ஒத்துக்கொண்ட பிறகு என்ன செய்யறார் போய் அணுகிறார்களாம் யாரை முன்னைத்தே ஏக சைவ முழுவனார் மரத்தை சார்ந்தார் திருமணம் சார சென்று தேய் கண்ணினார்பும் வருபடி அமைச்சனார் வந்தபான்மை திருகுர பிள்ளையாருக்கு விண்ணப்பம் செய்வீர் என்ன ஞானசம் சென்றார் யாரை குலைச்சிரையார் சென்று போய் விண்ணப்பித்தார் இது மாதிரி பாண்டி மன்னன் நேற்று இரவு முதல் இவ்வாறு வருந்துகிறார் நீங்க தான் அப்படி செய்கின்ற பொழுது இவருடைய சேக்கிறாரு திருவுள்ளம் இவ்வளவு வேகமாக கதை போகுது எப்படி எழுநூத்தி ஐம்பத்தாறு போஷ்டன் முடிக்கணுங்க போயிட்டு இருக்குன்னா என்ன பண்ணுது என்ன கேட்டா இருந்தாலும் இந்த மாதிரி பாரு எங்க கொஞ்சம் இருப்பா அப்படின்னா இப்ப குளச்சர் யார் உள்ளே மரத்துக்குள்ள சென்றார் ஞான சம்பந்தரை பார்க்கிறார் சரி பார்க்கட்டுமே இருப்பா அப்படின்னா யார பார்க்கறா ஞான சம்பந்தரை ஞான சம்பந்தர் யார் அது நீங்க தான் சொல்லணும் கொஞ்சம் இருடாங்க திருவுருவை இந்த ஞானம் ஞானம்னு கேள்விப்பட்டிருக்கேன் அது என்னன்னாரு அது ஆன்மாக்களுக்கு ஒரு காலத்திலே இறைவனர்களாலே வருகின்றது தான் ஞானம் மிகுணர்வு அது ஒரு வடிவெடுத்ததுன்னா இவர் தான்டா அப்படின்னு ஞானம் என்பது மற்ற எல்லாருக்கும் நமக்கு எல்லாம் கருத்துப் பொருள் தான் காட்சி பொருள் அல்ல ஆனா காட்சி பொருளாக ஆகணும்னா இதோ இந்த மேனிதான் பாது ஞானமே வடிவாகும் ஒரே ஒருத்தர் சொன்னார் ஞானமே வடிவா வாரியாரே வடிவா இருக்கிற முருகன் அருளாளி அப்படின்னு ஆரம்பிக்கும் அதுவும் போது ஞானமே வடிவாக இருக்கிற வயலூர் பெருமான் அருளாளி அப்படி தொடங்குற தொடக்கம் ஒருவன் என்னும் ஒருவன் தான போயிட்டு எனவே ஞானத்தின் திருவுருவை நான் மறையின் தனித்துணையை நான்கு மறைகள் சொல்றீர்களே அதுக்கு ஒரு துணை ஒருத்தர் வேண்டும் இந்த பிள்ளையாளுதான்பா பிள்ளையாளுதான் தலி துணையை வானத்தில் விதையன்று வளர்ந்த மதிக்கொழுந்த நீ வேண்டே அமாவாசைக்கு பிறகு மூணாம் நாள் பாக்குற எப்படி பாக்குற சின்ன கிரையா அது மாதிரி மேங்க வானத்துல தோணுது மதிக்கொழுந்து மதிக்கொழுந்துன்னா சின்ன மூன்றாம் கிரையா இருக்கு அந்த மாதிரி ஒரு மதிக்கொழுந்து வானத்துல இருக்கு அதே மாதிரி ஒரு மதிக்கொழுந்து இந்த மனு இருக்கு அது தெரியுமா நம்ம பிள்ளையாருதான் பாந்தர் தான் எழுபிறப்பை அது வந்து பூபாலமா இருக்குது பான்னாலே பேந்தை காந்தாரமா இருக்குதுலமா இருக்குது அப்படி பாருங்க எழுபிறப்பை கண்காணிப்ப கண்டார்கள் இந்த ஞான சம்பந்தரப்பா பார்த்த உடனே இப்ப ஞான சம்பந்த அமைந்தது சென்ற உடனே போய் சொன்னாரலாம் இவங்க போன உடனே அவரு கேட்டார் திருவுடைய தீங்குலதோ என்ன பார்த்தவங்க நம்ம மனசு மாதிரி இருக்கு என்ன தீங்குண்ட திருவள்ளுவர் அடுத்தது காட்டும் பழிங்குபோல் நெஞ்சம் கடுத்தது காட்டும் முகம் கொண்டு பனிங்கறத செய்யும் திருவள்ளுவர் என்னது என்னன்னு கேட்டாராம் ஞான சம்பந்த உடனே அப்ப சொன்னார்கள் முன் செய்த வஞ்சனைக்கு மிக அழிந்தே அஞ்சினோம் திருமேனிக்கு அடாதென்றே அது தீர்ந்தோம் பஞ்சகர் மற்றும் பாண்டி மன்னனுக்கு வெப்பு நோயினால் வருத்தப்படுகிறார் அவர் உயிர் சென்றால் எங்களுடைய உயிரும் போயும் மங்கேஷ்கரச உயிரும் போயிடும் பொலிச்சிலையார் உயிரும் போயும் என்று சொன்னார்க்கார் ஒன்று நீர் அஞ்ச வேண்ட உணர்விலா அவன்தம்மை இன்று நீர் ஊகை யாவரும் காணவாதில் வென்று மீனவரை அணிவிப்பன் ஒன்னு கவலைப்படாதீங்க சொக்கநாதர் திருவருள் இருக்குது அதனால் ஞானனின் புகழையும் மிக வேண்டும் என் ஆலவாயம் மாறி என்று பாடப்படாதுனால அதனால் சொக்கநாதர் பெருமான் திருவருளால் உங்க கணவனாருடைய நோயும் நீக்கி இந்த பாண்டி நாட்டை பிடித்த நோயையும் நீக்கி எல்லோரும் தென்னீர் நிற்கையாக நான் செய்கிறேன் இதுதான் பெரிய ஆறுதல் அவருடைய கடித்தது உடனே என்ன செய்தார் ஆவதும் அடிவதும் எல்லாம் அவர் செயல் என்று எல்லாம் சொல்லிவிட்டு மறுநாள் காலை நேர திருவாலவாயுள் புக்கார் நேர காலை எழுந்தார் அந்த நீராடி நீரும் மாடி எல்லாம் செய்துவிட்டு நேர திருவாலாவாயு கோயிலுக்கு சென்றாராம் நம்முடைய ஞானசிமந்தர் பெருமாள் என்று தீக்கணல் மேனியானே திருவுளமே என்று ரொம்ப அருமை பெருமானுடைய திருவுள்ள அழிந்ததான் செய்யணும்னு சொன்னேன் பெருமானே வாது செய்ய திருவுள்ள இப்படி அறியன் நான் அருமையான பரவத்தை பண்ண பெருமானிய கேட்கிறார் இறைவன் திருமுன்னிலையில் என்று சொக்கநாதர் திருமுன்னிலையில் பாடியது மதுரை பதியத்துல எங்க பாடுவது முதலுடன் மகிழ்ச்சியா ஞானசம்பந்தர் வாழ்க வருகெல்லாம் சொன்னாராம் சென்று ார் என்ப உடனே அங்க இந்த மூர்த்தி நமக்கு நல்லவேளை மதுரைக்கு வந்ததுப்பா நம்ம நம்ம நம்ம ஊரை பிடிச்ச தனியும் பூரா இன்னுமே போயிடும் என்றெல்லாம் சொன்னாரலாம் அப்படி சொல்லுகின்ற பொழுது நாளுக்கு அந்த காதி நாடுடைய பிள்ளையும் அப்படியே வந்தாராம் வந்தவர் கொற்றவன் தன்பால் முன்பு கொலைச்சிறை அறந்தே ஒற்றடை மதில் தந்தை வரவு கூட போன உடனே இதோ அரண்மனைக்கு வெளியில வந்து ஞானசம்பந்தர் முன்ன போய் குலைச்சிரையா ஞானசம்பந்த அழைச்சிட்டு வந்து இருக்கா அப்படின்னு சொன்னாராம் சொன்ன உடனே பாண்டி மன்னன் என்ன சொல்லுகிறார் முட்டு எருநீ திருதி நீங்கி முதுமணி அணிப்பீட மற்றவன் முடியின் பக்கத்து வல்லனா இடுக வல்லனானான் ரொம்ப அருமை பாண்டி மன்னன் இல்ல அரசன் அவர் வந்தாருன்னு சொன்ன உடனேயே அந்த கால கொஞ்சம் நோய் அப்படி நீங்க ஞான சம்பந்தர் வந்திருக்கிறார் நம்ம அரண்மனைக்கு முன்னாடி சரி அப்படியான ஒரு இந்த மாதிரி நல்ல நாற்காலி எடுத்து எங்க தலைப்பக்கம் போடுற அவளை வழியா இருந்தும் கூட ஏன் வந்தவத்தன் கால் பக்கம் உட்கார கூடாது இங்க பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும்னா அப்பா வந்தா கட்ட விட்டு எந்திரிச்சிடணும் இருந்தாலும் சரிங்களா அப்படியே உடம்பு சோரியமா இல்ல அப்படின்னு சொல்லி அப்பா வந்தா கூட அப்பாவை கால்பக்கம் ஏன் படிக்க பெரியவர்கள் அந்த பீடம் இடுகு இந்த பகம் இங்கே இந்த மாதிரி போற போக்கல மரியாதைக்கு மரியாதை பண்புக்கு பண்புதான் குலச்சரியா அதையே போல அந்த அருமையான வீடத்தை அமைத்தார் சொன்னார் அன்னவர் தம்மையே அழைத்தனே அவரும் யாமம் முன்னரவோக்க தீர்க்க முடிந்து மற்றவரால் தீர்ந்தது என்னும் யாமம் தீர்த்தோம் இப்படி சொல்லி சரியின்னு இவர் கொலைச்சிருந்திருக்க ஒரு பெரிய சேர்ந்த நாற்காலி எடுத்துட்டு வரத்துக்கு போயிருக்கார் போகும்போது இந்த சமணல் போய் என்ன பண்ண அந்த இடை வெளியில மட்டுக்கிட்டு வெளியில மாதிரி வர வந்திருக்க சொன்ன உடனே சரியப்பா இந்த பீடத்தை சொல்றார் குலச்சர் யார் தாமியே போறா உள்ளிருக்கிறது என்ன பண்றாங்க வாதம் எது நடந்ததுன்னா அது வந்து எங்களுக்கு ஏதேனும் தோல்வி வராதவாறு நீங்க தான் பார்த்துக்காக தாங்கள் வாயினால வரக்கூடாது நாங்கள் வென்றதாக வரணும் என்று போய் சொல்லிருக்கோம் யாரு இந்த ஆட்கள் இருக்க வைத்தாங்க அவன் என்ன சொல்லிருப்பாங்க அருவருக்கு வந்துருக்க முன்னியே நல்லவா பெண் என்ன பத்தி தான் இப்படி சொன்ன உடனே அவன் என்ன சொல்லிவிட்டா கைதவம் பேச மாட்டேன் என்று கைதவனும் சொன்னான் சொன்ன இப்ப ஏதேனும் ஒரு வச்சு அதுக்கான சொல்ல மாட்டேன் அவன் தோழி அவனுக்கு பாண்டியனுக்கு உடனே எண்ணங்கத்திருந்த இல்லை இவங்களுக்கு என்ன அடார என்ன நமக்கா ஒண்ணு அறும் செய்ய மாட்டார்க்கு என்று நினைச்சிட்டு இருக்கும் போதே அவர் வந்துட்டார் பாண்டி வந்தவர் உடனே கையெடுத்து ரொம்ப அருமை படுத்த படுக்க எந்திரிக்க முடியல ஆனாலும் என்ன பண்ணனும் என பலரை வரவேற்ற கை அல்லவா அது அதனால அது கும்பிட்ட ஒும் ஒ பாண்டியன் படுத்திருக்கிறார் இந்த பக்கம் யார் இருக்கிறார் கொளித்தரை யாரும் அந்த அம்மாவும் அப்படி என்ன ஆகும் அப்ப வருகின்ற பொண்ணு இங்க உட்காருங்க தலைமாட்டில அப்படி உட்கார்ந்த உட்கார்டு கேக்கணும் எந்த ஊர்னு கேட்கணும் இப்ப பழக்கம் எந்த பதின்னு கேட்டாங்க பதினாலே ஊர்னு தான் அர்த்தம் எங்கயாவது தலைமு வந்திருக்கா பாத்தீங்களா ஐயாவுக்கு எந்த தலைமுன்னு கேட்டிருக்காங்களா இல்ல இல்ல இல்ல இல்ல ஏன் இந்த திருமொழிக்கு சொல்லி ஆயிரத்தி ஆண்டா நாங்கள் எந்த பதியில் இருந்து வருகிறீர்கள் அல்லது எந்த ஊரில் இருந்து வருகிறார் எந்த தளத்தில் இருந்து வருகிறா எனவே எந்த திருப்பதி வருகிறான் பொன்னி வளம் தருநாட்டு புனர்படன புறம்பனை சூழ் கன்னிமதிர் கருமலாம் கருதும் என சிறந்த பன்னிரண்டு பெயர் மற்றும் திருகாழிக்கு பன்னிரெண்டு பேரும் உண்டு தானிய இந்த கோவில்்சென்று சிற்கிற எடுத்த அந்த முகப்பது எப்படி எந்த தோழசெடியின் எந்த பண் இந்த நட்டப்பாடு அந்த தோழி செடியின் பாடினார் என்று தான் வரலாற்றை அமைத்துக் கொடுக்கிற பாடலும் இந்த பெரிய புராணம் போல ஒரு இலக்கியம் தமிழகத்தில் இல்ல இந்திய நாட்டில் இல்ல உலக அறிஞட இல்லை என்று சொல்லலாம் அவள் அருமையான இலக்கியம் பல்வேறு தன் தனிச்சிறப்பு அதுல இது ஒரு தனிச்சிறப்பு அதான் இப்ப பண்ணான் பண்ணான் அது நம்முடைய இதுல இது வந்ததுனால கொஞ்சம் நானும் புறந்து போனேன் இல்லைன்னா நேரம் உள்ள போனோம் நம்முடைய பன்னிரண்டு திருமுறைகளும் ஒரே நம்முடைய தர்மியாதீன பதிப்புல தர்மிய ஆதீனத்தை வெளியிடுறாங்க அது ஏறத்தாழ வந்து எட்டு ஒன்பது பத்து இவ்வளோ நிறைய ஆகுது பதினொன்னு முன்னே இந்த பன்னிரெண்டு தான் இப்ப எஞ்சி இருக்கிறது வரணும் பன்னெண்டாம் திருமணம் எப்படியோ தருமபுர சன்னிதானவர்கள் மகா சன்னிதானவர்கள் நம்முடைய அரணுடைய ஆளுமையாக தான் எல்லாத்தையும் எழுதினார் இந்த பனிரெண்டை நீங்க எழுதணும்னு சொல்லிச்சு நான் சொன்னேன் அருணவடி ஆளுமையாக தான் இன்னைக்கு தலைமையான அமைப்பு உடையவர் அவரே இருக்கும் இல்லையா நீங்க எழுதுங்க என்று சொல்லி எழுதி முடிச்சிருக்கிறோம் எழுதி முடிச்சுல ஒன்றாண்டு ரெண்டு ஆண்டு ஆயிடுச்சு அது தொடர்ந்து வந்திருந்த நேரம் பன்னாந்திர முறையே வந்திருக்கணும் அது ஒரு முதல் ஆண்டு இதோட அமைந்திருக்கிறது அதில் சில முன்னுரைகள் எழுதும் போது இதை குறிச்சிருக்கிறோம் மூவர் தமிழை முகந்து நிற்கும் பாங்கு என்று மூவர் தமிழை எடுத்து எடுத்து முடிகிறார் சேக்கலா பெருமாள் ஏன மூவர் வரலாறு எழுதுனா அந்த மூவர் தமிழை எந்தெந்த பண்பதியெல்லாம் எடுத்தாடுகிறார் ஒரு பட்டியல் இப்ப ஞானசுமன்ற தேவாரம் ஞானசுமன் தேவாரத்தில் என்னென்ன பதியங்கள் தம்முடைய வாயினால் திருவாயினால் எடுத்துச் சொல்கிறார் அதுபோல நாவக்கரசர் அதுபோல சுந்தரர் அப்படி அப்படி வருகின்ற பொழுது எத்தனை பதியங்களை அந்த இசையோடு கூட்டி பாடும்படியாக செய்திருக்கிறார் என்ற ஒரு தோப்பெல்லாம் எடுத்து வைக்கிறோம் அதில் தான் இவர்களை வைத்து என்ன செய்யணும்னு கேட்டா அது சரியாங்கிறத திரும்ப கேட்கணும் இப்ப தோருடைய இசையின்னு செய்யற ஆனா கூற்றாயினவாறு அப்படி இல்லை இல்லீங்களா கூற்றாயினவாறு அதே இசையில அவருடைய முகத்தில் சொல்லல ஆனா பித்தா பேரை சொல்லி சொல்லுகிறார் பெரிதாம் திரு பதீகம் என்ன அந்த அந்த பித்தா பெரிசூடி பண்போலையே அந்த எடுத்துக்கொண்ட சேகரோடைய வாக்கு அமைந்திருக்கிறது பண்ணோட இப்படி ஒரு பத்து பனிரெண்டு பதியங்கள் எடுத்திருக்கிறது அப்படின் சேக்கராருடைய பெரிய பிராணம் வரலாற்றுக்கு வரலாறு காப்பியத்திற்கு காப்பியம் பண் பதியங்களுக்கு பதியங்கள் ஆகும் அப்படி ஒரு இலக்கியம் வேற அகில உலகத்திலேயும் அதெல்லாம் தொகுத்து எழுதணும் எழுதப்பட்டிருக்கிறது அந்த பதிப்புல வரும் ஆச்சு என்ன ஒரு ரொம்ப வேகமாக நிலந்தால் இன்னும் ஒரு மூன்று திங்களில் வரலாம் கொஞ்சம் காலங்கள்னா ஆறு திங்களும் ஆகலாம் திருவருள் தான் என்பதையும் இங்கே தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது நம்முடைய திருமலை முற்றுவதில் ஒரு முதல் சிறப்பு பல்வேறு சிறப்புல இந்த திங்களிலே யாரும் எந்த பெரியவர்களும் வீடு பேரடைந்த அளவில் நினைவு கூற வேண்டும் என்று அது ரொம்ப சுருக்கமாக நினைவு கூறுவது நம்ம சென்ற போது ஞானசம்பந்த வரலாற்றிலே எத்தனை பாடல் எழுநூத்தி அறுபத்தி நான்கு பாடல் நிறைவு பண்ணியிருக்கு அதில் எழுநூத்தி அறுபத்தி அஞ்சு முதல் தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டு பாடல் வரை நாம் செல்லணும் அதில் நம்முடைய ஞானசம்பந்தருடைய வரலாற்றிலே எழுநூத்தி அறுபத்தி ஐந்து முதலாக இருக்கிற பார்வையிலே ஒவ்வொரு பகுதி நம்முடைய ஊதாமூட்டை விண்ணப்பிப்பார்கள் அதன் பிறகு அடியேன் அதைப் சொல்லி நாம் இந்த திருமதி முத்துவர்களை தொடங்கலாம் ஞானசம்பந்தருடைய வரலாற்றிலே ஞானசம்பந்தர் மதுரையில் எழுந்துள்ளார் மதுரையில் இவர் சென்று அதுவும் காரணம் மங்கேற்கரசியாரும் கொலைச்சரியாருடைய அந்த அன்பினுடைய வரவேற்பினாலே சென்றவர் சென்றவர் போய் மரத்தில் தங்க அந்த மரத்தில் இருக்கின்ற பொழுதுதான் அந்த அமலர்கள் பொறுக்காமல் தீ வைக்க அது பையவே சென்று பாண்டியற்காகவே என்று நம்முடைய ஞானசம்பந்த அதன் வாயிலாக அவன் நீண்டவர்களால் தீர்க்க முடியாமல் செல்ல வங்கையரசு யாரும் குளச்சலியாரும் இங்கே எழுந்தள்ளி இருக்கிற ஞானசம்பந்தர் வந்தால் அது தீரும் என்று சொல்ல அதற்க உடனே ஞானசம்பந்தர் வர அரண்மனைக்கு வந்து அங்கே அமர்ந்திருக்க அவரை எல்லாம் சென்ற முறை பார்க்கும் இந்த முறையில் என்ன அங்கிருந்து என்ன சொல்கிறோம் என்றால் ஞானசம்பந்தர் வேற ஒன்னவர் ஒன்னு பெரிய மருந்துகள் வந்த அமைப்பெல்லாம் இல்ல மருந்து வேண்டியவை மந்திரங்கள் இவை புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் இவை என்று திருப்பதியில் அதனால மருந்து எல்லாமே என்ன மருந்து திருநீர் தான் அதனால் அருமையாக நீர் என்ற அருமையான அந்த ஆசுரத்தை பாடி பாதி அந்த வெப்பு நோய் அகன்றது அந்த இப்பொழுது நாம் பாத்தீங்கன்னா வெப்பு நோய் அகன்றது யாருக்கு பாண்டியனுக்கு திருவளறு நீரு கொண்டு திருக்கையால் தடவ தென்னன் பெருவரு வெப்பு நீங்கி பொய்கையில் குளிந்தது அப்பால் பொய்கையில் குளிந்தது ஒரே பக்கமாயிருந்த அந்த உடம்பு இப்ப எப்படினா ஒரு அருமையான பொய்கை எது போன்ற மாசில் வீணை மாலை மதியம் வீசு தெண்டல் மீங்கில வேனில் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே என்றாரே பெரியவர் அந்த மூசு வண்டரை பொய்கை போன்று இவருக்கும் இருந்ததான் இந்த பாண்டி மன்னனுக்கும் இருந்தான் அப்படி இருந்ததுனால இருபுரை வெப்பும் கூட இடங்கோடாத என்ன பொங்க இப்ப ஒருபறம் அந்த நீங்கிறதுனால இன்னொரு அந்த வெப்பமானது அதிகரித்துதான் அதிகரிக்கிறது அது என்ன அதை அவர்கள் தான் நீக்குவதாக ஒத்துக்கொண்டார்கள் யாரு பல்லவ இவர் அந்த கமலர்கள் தான் ஒரு பரமும் ஞான உருவம் தீர்க்க வேண்டும் என்று கருதி சம்பந்த நீக்கிவிட்டார் ஆனால் அவங்களால் நீக்க முடியவில்லை நீக்க முடியாது என்ன செய்தார் உரிய உடை கையர் பாயின் உடுக்கையர் நடுக்கம் எய்தி செறிமயப்பீலி தீய தென்னன் வெப்புறுதி தம்மை எரிய மாடலும் கண்டி அருகி விட்டே நிற்பார் அறிவுடைத்தார் அறிவிழா நெறியுள்ளார் ஆனால் அதே நிலையிலே தமக்குற்ற பங்கை அவர்கள் அந்த வெப்பு நீக்க முடியவில்லை நீக்க முடிய விழிக்கிறார்களாம் அறிவுடையவர் போற இருக்கின்றவர்கள் அறிவிலாளாக இருக்கிறார்கள் என்ன அறிவு அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கரை திருவள்ளுவர் மாதிரி சொன்னவர் வேற யாரும் இல்லீங்களா அறிவு அறிவுனா அறிவினால் என்ன பண்ணாரு மற்ற உயிர்க்கு உற்ற நோயை தனக்கு உற்ற நோயாக கருதுவதுதான் அறிவின் சிகரம் நம்ம அறிவு ஏதோ படிச்சுட்டா அறிவுன்னு நினைக்கிறோம் இல்ல அறிவு என்பது படிப்பு மட்டுமல்ல பண்போடும் கூடியதுதான் அறிவு என்று கண்டார் திருவள்ளுவர் திருக்குறள் மட்டும் யோகிதையா படித்த நாடு வருமானால் அந்த நாடு அப்படியே இதுவே கைலாசமாக இதுவே கைலாசமாக அறிவு அறிவு எல்லா நூலையும் படிக்கிறது எல்லா மொழியும் படிப்பது என்பது மட்டுமல்ல அந்த அறிவு பண்போடு இருக்கணும் அன்போடு இருக்கணும் அதான் அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிவின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கறினர் பிறரின் நோயின்னா மனித எல்லைக்கு மட்டும் உட்பட்டது பிரிவின் நோயின் பிரிவின் நோயின் அகிரனியது சாதாரண ஒரு எறும்பு ஏதேனும் தொழில் எடுத்தா கூட அடாடா என்று இறங்கணும் அப்படிப்பட்ட அறிவின் பயன் எனவேதான் இந்த அறிவு வந்து அந்த மாதிரி அவருடைய நோயை நீக்க முடியாமினாலே அறிவிலாறை ஒத்தார் அறிவுடைய ஒத்துவரவில்லை என்று சொன்னாலும் இப்படி எல்லாம் இருக்கு பரதொரும் போலி மன்னர் ஒரு புடைவெப்பை பார்த்த மனதளி உலகின் மிக்கார் வந்து அதிசயித்து சூட இலகு வேல் தன்னன் மேனி வரம் இடம் எய்தினிடம் உலகின் தன்மை வெம்மை ஒதுங்கினால் செயற்கலார் பார்த்தார் பாருங்க இப்ப எனக்கு பாண்டிமன் ஒரு பக்கம் ரொம்ப அருமையா சில்லுன்னு அமைந்திருக்கு மூசு வண்டரை இருக்கு இன்னொரு பக்கம் மூண்ட தீயா இருக்கு இப்படி இருப்பது எப்படி இருக்குனாரு இதான் நாடுனர் மாமன் அமைச்சர் அல்லவா அதனால நாடுனர் என்ன இப்படித்தான் ஒரு பக்கம் மகிழ்ச்சி ஒரு பக்கம் துயரம் இப்படித்தான் நாடு பூரா இருக்கு எல்லோரும் மகிழ்ச்சிப்படுவதாகவும் எல்லோரும் அந்த அல்ல தூக்கப்படுவதாக இருக்குங்கள இதெல்லாம் வைத்துக்கொண்டுதான் வைத்துக்கொண்டுதான் சங்ககால பாடல் ஒரு அருமையான பாடல் வந்தது ஓரில் நெய்தல் கரங்க ஓரில் ஈர்தன் உடவின் பாணி ததும்புணர்ந்தோர் பூவணி அணிய பிரிந்தோர் பைதல் உண்கன் பணிவாடு உரைப்ப படைத்தோன்மன்ற பண்பிலாளன் அருமையான பாட்டு அப்படியே தெருவில் போய் பார்த்தோம்னா ஒரு வீட்டுல என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு மாதிரியான ஒலி இருக்கு ஏதோ அங்க ஒரு இழப்பு இன்னொரு வீட்டுல பாத்தீங்கன்னா அருமையான திருமறை விண்ணப்பம் செய்து மங்கள ஒலியாக இருக்கு இன்னொரு அப்படி இன்னும் கொஞ்சம் தாண்டி பார்த்தாங்க பெண்கள் நல்ல அருமையா பூவும் பொட்டும் அணிந்து அருமையா மங்கள காரியம் இன்னொரு வீட்டை பார்த்தம்னா தலை விரித்து போட்டு அழுதுறாங்க இப்படி ஏ அந்த நாடு இருக்கு இப்படித்தான் உலகம்ன ஒரு பக்கம் தீமை ஒரு பக்க நன்மை இரண்டும் கூடியதுதான் இந்த உலகம் அதான் இன்னாதம்மை உலகம் இனிய காண்கதன் இயல்பு நோரி என்று பாட்டு அதுபோல இந்த ஒரே ஒரு மனிதனுடைய உடம்பிலேயே ஒருபுறம் நல்ல மகிழ்ச்சியான குளிர்ச்சியான அமைப்பு இன்னொரு புறம் ஒரே தீவப்பு இதுதான் நாட்டின் நிலைமை என்றெல்லாம் நம்முடைய தேக்கலா பெருமான் இந்த பாண்டிமனுடைய உலகில் மதித்து காட்டினார் காட்டிவிட்டு மன்னவன் மொழிவான் மதித்த இலம் ஒன்றில் வெண்ணரகு ஒரு பாலாகும் வீட்கின்பம் ஒரு பாலாகும் துண்ணும் ஒரு பாலாகும் சுவையமது ஒரு பாலாகும் வடிவு ஒன்றில் உட்டேன் இருதிரத் இயல்பும் என்பான் கால்பட்டு இன்பம் துன்பம் கதையே அவர் என்ன சொன்னா ஒரு ஒரு ஆன்மா வந்து ஒன்று வீடு பேரடையும் அல்லது நரகத்துக்கு போகும் அதே நலவில் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஒரு பகுதி வீடு பெற்றது போல இருக்கு இன்னொரு பகுதி ஒரே நரகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கியா அரிய இந்த மாதிரி ஒரே நேரத்தில் வீட்டின்பத்தையும் நரகத்துயரையும் அனுபவிக்கிறேன் என்று பாருங்க வருத்தப்படுவதில் இப்படி ஒரு பண்பு சொல்லுகிறார் இன்னொன்று ஒருபாலாகும் சுயமது ஒருபாலாகும் விஷ சாப்பிடுறா விஷ சாப்பிட்டா ஒரே வந்து கசப்பாக இரண்டாவது உடனே உயிர் நீங்குவதாக இருக்கும் அமதம் என்பது ரொம்ப இனிப்பாக உடல் வளர்ப்பதாக ஒரே சமயத்தில் அமிழ்தும் கொடுத்து ஒரே சமயத்தில் அந்த நஞ்சும் கொடுத்தா இப்படியோ அது போல இருக்கிறது என்றெல்லாம் சொல்லி அந்த மன்னன் வருந்த நானாம் அப்படி வருந்திய பிறகுதான் என்ன செய்தார் பெண்தொழில் அருகத் தீர் என அவன் இந்த பல்லவரும் சமன் சமயத்துல சார்ந்திருந்தாரு தவிர இந்த நெருப்பு வைத்தது அதன் பிறகு இந்த நோயெல்லாம் நீக்க முடியாம பார்த்த உடனே பாண்டி மன்னனுக்கு ரொம்ப வெறுப்பு யார் இந்த சமணர் மேல என்ன பெரிய வெற்றி வெட்டீங்க நீங்களே இப்ப தோற்று போயில்லையா அதனால் நீங்க இன்னுமே இன்னொரு தடவை உங்களுக்கு வெற்றி பண்ண வேணுமா என்று கருதி கொஞ்சம் வெறுக்கு கூட ஆரம்பித்தாராம் இந்த வெப்ப நீங்க என கருள் இந்த வெப்ப அடைய நீங்க என்ன பொருள் கேட்டால் முழுமையாக ஒரு பக்கம் தான் இப்ப நீங்க இருக்கிறது அடையன முழுமையாக நீங்குவதற்கு நீங்கள்தான் உதவ வேண்டும் என்று ஞானசம்பந்த வேண்டிக் கொள்ள உடனே அவரும் சிந்தையால் தொழுது சொன்னான் செல்கதி திருமுகம் கருணை காட்ட தெருக்கையால் நீ இரு காட்டி பெருமறை தொதிக்கு மாற்றால் பிள்ளையார் போற்றி பின்னும் ஒருமுறை தரவே முன்ன ஒரு முறை தரவினா பின்னும் இன்னொரு முறை அப்படியே தரவினாராம் அப்படி தரவிய மாத்திரத்திலே அந்த மார்பு வெப்பகன்று பாகம் மறுவு தீப்பினியும் நீங்கி வழுதியும் முழுதும் அந்த வெப்பு நோய் முழுமையா அப்படி நீங்கப்பட்ட உடனே அவனுடைய மகிழ்ச்சி மட்டுமல்ல மங்கும் குளச்செறியாருக்கும் மேலும் மேலும் மகிழ்ச்சி கொற்றவன் தேவியாரும் குலச்சிரையாரும் தீங்கு செத்தவ செய்யபாத தாமரை சென்னி சேர்த்து பெற்றனம் பெருமை என்று பிறந்தனும் திறவாமேன்மை உற்றனன் மன்னன் என்றே உளங்கணித்து ஒகிமிக்கார் மிகுந்த மகிழ்ச்சி வந்தன ஏன்னா சைவ சமயத்திலேயே விடாப்படியாக இருந்த பெருமாட்டிய அந்த அம்மா குலச்சிரையாரும் சைவ சமயத்தை விடாமல் இருந்தவன் அது ஞானசம்பந்தர் வந்ததும் வருவதற்கு வந்ததான் காரணமாக இருந்தார்கள் பந்தவன் என்ற பிணி ஊற்றது பிணியை நீக்கிறது ஞானசம்பந்தராக இருப்பதனால மிகுந்த மகிழ்ச்சியோடு மங்கையற்கரசியாரும் கொலைச்செல்லியாரும் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் அதன் பிறகு வெப்பும் வெப்பலாம் உடனே மாற ஆன பேர் கூப்பி மானம் முன்பு வன்பிணி நீக்க ஞான சம்பந்தர் பாதம் நன்னினான் நன்னினான் உயிர்ந்தேன் என்றான் எனவே நான் ஞான சம்பந்தருடைய திருவிடியை அடைந்தமையினாலே எனக்கு இப்ப அருமையான பேரெல்லாம் கிடைத்தது என்று இடைக்காலமாக அவன் வேறு அந்த சமன் சமயத்தை சார்ந்த பாண்டியன் இப்ப முழுமையாக சைவராக அமைந்தான் இதுதான் அந்த பாண்டிய நாள் முழுமையான வெற்றி என்று சொல்றோம் மேலே பணியுடன் இப்பொழுது அடுத்தால் போல் இந்த வெப்பநோய் நீக்க முடியாமல் நம்முடைய ஞான சம்பந்தர் நீக்க இந்த சமணர்கள் நீக்க முடியாமல் தோற்றாகும் தோற்றவுடனே பாண்டி மன்னனுக்கு மேலும் வேகம் ஏயா நீங்க எல்லாம் வந்து ஒரு பெரிய மதம் வைத்துக் கொண்டிருக்கல என்றெல்லாம் கூட செத்துக்காரன் காரணம் என்னன்னா ஒன்று ஏற்கனவே நல்ல சைவ சமய சார்பில் இருந்த பெரியவர் அது மங்கேற்கரசி ஆடை மணந்து குளச்சிரையாறை மாண்புமிகு அமைச்சராக கொண்டு வாழ்ந்த பெருமை அந்த பாண்டி மன்னனுக்கு இருந்தது அவ்வளவு நல்ல சமயப்பட்ட உடையவர்களாக இருந்த ஒன்று எப்படி இடைக்காலத்தில் தான் அவன் மாறினான் ஆனால் இடைக்காலத்தில் கணவன் மாறினாலும் கூட அந்த மாண்புமிகு அமைச்சரோ மாறாமல் இருந்தாங்க அந்த ரெண்டு பேர் மாரி இருந்தால் மீண்டும் பாண்டி நாடு பாண்டி போயிருக்கும் நாம் செய்த தவம் இந்த ரெண்டு பெருமக்களும் அருமையாக அந்த சைவ அமைப்பிலே இருந்து வருது ஆகலால் தான் இறைவனை இடையராது வேண்டமும் ஞானசம்பந்தர் நம்முடைய திருமலை காட்டில் இருக்கும் பொழுது அவரை அழைக்கவும் இப்படி நேர்ந்த ஒன்றாயி இல்லையென்னா செய்ய முடியும் ஆகவே சரியா அப்படியா அப்படியா எனவே இவ்வாறு வந்து அந்த பாண்டி மன்னருக்கு மிகுந்த அந்த என்னென்ன வெப்பு நோய் நீக்க முடியாமினாலே தோல்வி பெற்றது ஆனால் சமணர்கள் என்ன செய்தார்தான் பாருங்க மாசு மே நி மீதாம் முந்தை மந்திரத்து விஞ்சை முற்றும் எஞ்ச அஞ்சிய சிந்தை செய்து கைவரும் திறம் தெரிந்து தேடுவார் இந்த மாதிரி ஞான சம்பந்த மகிழ்ச்சியாயிருக்கும் போது சமணர்கள் என்னன்னு கேட்டா என்ன வெப்புநோய் நீக்க முடியாமல் பாண்டி மன்னன் வெறுக்கிறான் நாம இதுவரைக்கும் நம்முடைய சமயத்தில் அந்த பாண்டி மன்னனையும் இழுத்திருந்தோம் பாண்டிதா அந்த அரசையும் இழுத்திருந்தோம் அந்த மக்களையும் இழுத்திருந்தமே என்று சொல்லி ஒருத்தர் கட்ட முடிச்சே பேசினாங்களாம் பேசி ஒரு முடிவுக்கு வந்தாங்க என்னன்னு சைவமைந்த சொல்லின் வெந்தி சந்தையின் சொல் மாலையால் கைதவந்த தன்மை கண்டறிந்தனம் மெய்தறிந்த தர்க்கவாதம் வெல்லலாவதன்று வேறு தீயில் நீரில் வெல்வதென்று தம்மில் எண்ணினார் இங்க ஒரு அருமையான கருத்துல போக்கும் வரவும் புனருமிலா புண்ணியனி ஆகவே எனக்கு நம்ம எப்படி நல்லா இருந்து கேட்டீங்கன்னா அந்த அவைய தான் அப்படி இருக்கணும் அது சரியா வரும் இந்த போக்குவரம் புனருமிலா புண்ணியனி இருந்தால் கொஞ்சம் அது எங்களுக்கு காக்குமே காவல் நீங்கணும் அல்லவா சிவசிவ அதனால கான்பரிய பேரொழியாருந்தான் நன்றாக சிவ சிவன் அனுபவத்துறோம் நிறைவு செய்கின்ற அமைப்பில் பெரிய புராணத்தில் எங்களை எந்த புத்தியங்களை விட்டு போகாத சமய கோட்பாடுகள் என்று எடுத்த ஒருவன் எண்ணினால் பெரிய புராணத்தில் யாரும் இது வரைக்கும் எழுதினால் அற்புதமான அமைப்புகள் பல இருக்கு அதுல என்னப்பா சைவ சை கோட்பாடுல சைவ சித்தாந்தம் தொடக்கத்திலிருந்து நிறைய வரைக்கும் இருக்கு சைவ சித்தாந்த கோட்பாடு வேண்டிய இடத்துல இருக்கு சிவனுடைய சிந்திக்கும் தெருப்பருக சிவஞானம் கோமதனை அறமாற்றும் பாங்கிய ஓங்கே யானும் ஓமையிலா கலையானம் உணர்வரிய மெஞ்ஞானம் இதெல்லாம் அப்படியே சைவ சித்தாந்த கருத்துக்களாக இருக்கும் அதனால வேண்டிய இடங்கள்ல இருக்கும் அது தவிர சைவ சித்தாந்த கோட்பாடு தவிர ஏனைய சமய கோட்பாடுகளும் அங்கே இருக்கும் கொஞ்சம் ஏ இப்ப இங்க இங்க என்ன கேட்டா சமணத்தை பற்றி அங்க வருது ஆனா அந்த சமணத்தை பற்றிய கோட்பாடு என்ன கோட்பாடு இங்க வரல எப்படி வர்றாங்க வெறுமன செய்திகளை வைத்து வாதத்தை வைக்கிறாங்க இப்ப என்ன இப்ப பாண்டிமனுடைய உடம்புல திருநீர் அணிந்தோம் திருநீர் அணிகின்ற பொழுது யார் அவர் திருநீர அவருடைய உடம்பு வெப்பநோய் நீங்கியது தமிழர்கள் ஏதோ மந்திரம் சொன்னாங்க ஆனா நீங்கல சரி இப்ப அடுத்தது தொடங்குறாங்க அவரும் போது மிக சமய கோட்பாட்டை வைத்து நீ உங்க கொள்கை இன்னது எங்க கொள்கை இன்னதுன்னு வைத்து நிறுவல செய்திகளை வைத்து நடக்கிற செய்தியை வைத்துக் கொண்டு வைத்துக்கிட்டாங்க எப்படி இப்ப இது ஒண்ணு செஞ்சிட்டாச்சு இனிமேல் அடுத்தது என்ன நெருப்பில போடுவோம் எது வேகுதோ அது தோற்றது எது வேகாம இருக்கிறதோ அது வென்றது எப்படின்னு இன்னும் அடுத்தது ஒண்ணு இதையும் தாண்டி போய் நல்ல ஓடுகிற தண்ணியில உங்க மந்திரத்தையும் எழுதுறது எங்க மந்திரத்தையும் எழுதுறது எந்த ஏடு அந்த ஓடுகிற தண்ணீரிலும் எழுத்து வருகிறதோ அது வென்றது ஓடுவது வெண்ணு தோற்றது என்று வைத்துக் கொள்வோம் என்றத சொல்லிட்டாங்க அப்ப இவங்க சமயத்தை வைத்து சமய கருத்தை வைத்து போராடல இந்த மாதிரி நிகழ்ச்சியை வைத்து வெற்றி தோல்விட்டாங்க அப்ப சமய கோட்பாடு சமணர்களுடைய கோட்பாடுகள் இங்கே இல்லை சமணர்கள் இந்த மாதிரி வெறும் அந்த செய்கையினால கொண்டு இன்னது வென்றால் இன்னது இல்லையான தோற்றால் இன்னதுன்னு வைத்துட்டாங்க இன்னைக்கே படிக்க போறாதோ படிக்கப்படும் புள்கை வருது கொள்கை வருவது புத்தர் கொள்கை வருது அது வந்து கொள்கையின் அடிப்படையில் வந்து வெற்றி தோல்வி வருகிறது சரிங்களா கொள்கையின் அளவில் வெற்றி தோல்வி வருகிறது என்ன வேணும் இன்னைக்கு சரியாவல்ல எனக்கு சமணருடைய கோட்பாடுகள் இல்லாம கொள்கையினாலே தன்னுடைய தட்டம் கோட்பாட்டினாலே வந்து வெற்றி தோல்வி வைக்கல செயல்முறை வச்சுக்கிட்டாங்க ஆனா இன்னைக்கு பின்னால வருகின்ற பொழுது புத்தருடைய பொழுது கோட்பாட்டை வைத்து வெல்ல போறாங்க அது பின்னால பார்க்க போறோம் அப்படியா அங்கதான் என்னன்னு கேட்டா அப்ப சைவ சமய கொள்கை என்ன புத்த மத கொள்கை என்ன என்பது கொஞ்சமாக தெரியும் அந்த மாதிரி அமைப்பு எல்லாம் அங்க இனி அடுத்து அப்போ நம்முடைய பெரிய பிராணத்துல இந்த சமய கோட்பாடுகள் என்று கருதினால் அப்ப மூன்று இடம்பெறுகிறது ஒன்று சைவ சித்தாந்த கோட்பாடுகள் இரண்டு ஒன்று இரண்டாவது சமணம் மூன்றாவது பௌத்தம் 3 இருக்கு இந்த மூன்றிலே கருத்து வரியினாலாகிய கொள்கை வேறுபாடுகள் புத்தத்தினாலும் நம்முடைய சைவ சித்தாந்தினால்தான் தெரியும் ஆனால் சமணர்கள் வெறும் செய்ய வழியினாலதான் மாத்திக்கொண்டார்கள் என்ற ஒரு கருத்தை மட்டும் மனசுல வச்சு வைத்துக் கொள்வோம் அதனால சரி இப்ப வந்து இங்கே பாண்டி அந்த வெப்பு நீங்கி மகிழ்ச்சி ஆனா இங்கே இவர்கள் வந்து தோல்வியினால வருத்தப்படுகிறார்கள் அப்ப என்ன செய்தார்களாம் கொள்ளும் வென்றிய குறித்த கொள்கை உண்மைதான் உள்ளவாறு கடற்குலத்தில் ஒட்டினார் என்ன கருதுனா தங்கள் கூட பேசிட்டாங்களாம் தமிழர் இனிமேல் நம்முடைய கருத்து வகைகளை இப்ப ஒரு தரம் ஆகி இவருடைய தென்னீர் ஒண்ணுமே சொல்ல எது வேணாலும் செய்யங்க கவலர் நாம் யாருக்கும் குடியல்லோ நமனை அஞ்சோம் அதனால அவருக்கு ஒண்ணு தெரியல இவங்கதான் பாண்டி மனது என்ன நீங்க போய் செய்ய போறீங்க முதல் முதல் கோணல் முற்றிலும் கோணல் தான் முதல் கோணல் பாய் போச்சு இனிமே முற்றிலும் கோணல் தான் இதுல போய் என்ன பெரிய நீங்க செய்ய போறீங்கன்னு அவர்களுக்கு எல்லாம் இருந்தாலும் ஞானசம்பந்த கேட்ட அது அப்படி இல்ல சரி அவங்க என்னதான் செய்து பார்க்கட்டும் அப்படி இருந்தால ஒரு முடிவுக்கு வந்தார்கள் சமணர்கள் என்ன முடிவுக்கு வந்தார்களாம் என்று கூறலும் இருந்ததென் கண்டி என் உடம்பு வெப்பு நோய் கவர்ந்த போது ஒன்று மங்க என்ன வாதுமக்கு என்ன கேட்டா முதல் கோல முற்றிலும் உடம்பு நோய் நீக்க முடியலையோ நீங்க என்ன அந்த வெப்பு நோய் அவ்வளவு கடினம் அதை வந்து ரெண்டா தன்னுடைய உடம்புல இருந்த வெப்பு நோய் அது கடினப்பட்டவன் இந்த ஞான சம்பந்த நீக்கணும்னு பெருமகிழ்ச்சி வந்துட்டு அதனால் இன்னுமே என்னையா உங்களுக்கு என்ன வாது எடுக்குது என்று கேட்டாராம் அப்படி பாண்டி மன்னன் கேட்க அவர் என்ன சொன்னாராம் என்ன வாதுமக்கு என சென்று பின்னும் முன்னும் நின்று செல்லிவாயர் சொல்லுவார் கொஞ்சம் அப்படினா பாண்டி மன்னன் அர்த்தம் அதனால நேரடியா பதில் சொல்லக்கூடாது என்ன ஒதுங்கறது அப்படி இருக்கிறது அப்ப நம்ம சொன்னாங்களாம் என்ன என்னவாது செய்வதென்டே வீணா வேணா சொன்ன வாசகம் தொடங்கி ஏடு கொண்டு சூழ்ச்சியால் இங்கே ஒரு அடிமைப்பாடு ஏயா இது நீக்காத போது இனிமே உங்களுக்கு என்ன வாது இருக்கு அப்படின்னு என்ன வாதுன்னு கேட்டாருல இவங்க என்ன வாதுன்னு அடுத்த என்னவாதுன்னு கேட்கிறார் பாண்டியன் நின்றுகிட்ட அடுத்தவாதம் சொன்னானு அவ்வளவு ஞானம் இருக்குன்னு அர்த்தம் என்ன உனக்கு இனிமேல் என்ன வாது இருக்கு அப்படின்னு சொன்னேன் என்ன வாதி இருக்குன்னு சொன்ன ஓ அடுத்த வாதி சொல்ல சொல்றாங்க பாண்டியன் என்று ஒண்ணு நினைச்சுன்னாங்களா இதுவே அங்க என்ன இருக்குன்னு தெரியுதுல காட்டுறதுல நமக்கு எங்க தெரிய போகுது என்னவாது செய்வதென்று உரைத்ததே வினா என்ன அவனுக்குன்னு கேட்ட உடனே அடுத்த வினா சொல்ல சொல்றாருன்னு நினைச்சிட்டா அவ்வளவு ஞானம்னு தெரியுது அதனால ஏன்னா சொன்ன வாசகம் தொடங்கி ஏடு கொண்டு சூழ்ச்சியால் மண்ணு தம்போருட்கருத்தின் வாய்மி தீட்டி மாற்றினால் வெண்ணெருப்பில் வேபுறாமை வெற்றியாவதென்றனர் அடுத்த சொன்ன சரி அவர் அவருடைய சமய கோட்பாடுகளை நல்ல நெருப்பு வழக்கம் நெருப்புன்னு எப்படி வளர்க்கணும்னு கேட்டா தெரியாது நெருப்பு வழக்கா இருக்குது அதனால இப்ப நெருப்பு வழங்கவே தெரியாது கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் என்னன்னு கேட்டா நல்ல புளியதோ அல்லது இலுப்பையோ போட்டு நல்ல காஞ்ச கட்டைய நெருப்பு வைக்கிறது வச்சா நல்ல எரியும் எரியும் போது நீங்களும் ஒரு உங்க மந்திரத்தை போடுங்க நாங்கள் எங்க மந்திரத்தை போடுகிறோம் எது எரியாம இருக்கிறதோ அது வென்றதாக வைத்துக் கொள்வோம் ஆவாய்தான் கணக்கு கமனம் தான் கணக்கம் சரி ஞான சமதா ஒன்னும் கவலையே இல்ல ம் ஆனா நெருப்பு எங்க வைக்கிறது இப்ப இப்ப நடந்த வாதம் எங்கன்னு கேட்டீங்கன்னா பாண்டி மன்னன் படுத்திருந்த இடத்துல போய் வெப்பு நோய் இது என்னன்னு கேட்ட உள்ளீடாக அரண்மனைக்குள்ள நடந்த செய்தி இப்ப இந்த மாதிரி நெருப்பு வைத்து அதுல வந்து வேகணும்னு சொன்னா அரண்மனைக்குள்ள வைக்கலாமோ வைக்கக்கூடாது என்ன செய் அரண்மனைக்கு முன்னால முன் வெட்டவழி இருக்கு பாருங்க அங்க கூண்டி வாதத்தை வைத்தாங்க இதெல்லாம் எங்கே நடத்தப்பட்டது என்று கூட சேர்க்கலா சொன்ன அப்ப முன்னையது பாண்டி மன்னன் நோயினால் படுத்திருப்பான் எப்படி இருப்பான் அரண்மனைக்குள்ள படுத்திருப்பான் அங்க சென்று செஞ்சது இப்ப இந்த மாதிரி நெருப்பினால் அந்த வாதம் செய்கிற போது அரண்மனைக்குள்ள அந்த மாதிரி நெருப்பு வைக்க கூடாது அது அறிவு அழிவல்ல வைக்க மாட்டாங்க அதனால் அரண்மனையை விட்டு அந்த முற்றத்தலை வைக்கிறாங்க இப்ப அரண்மனையிலிருந்து எங்க இருக்குது மெதுவா அறையிலிருந்து அம்பலத்துக்கு வருது அர்த்தம் எது எது நம்முடைய சைவ மதமும் வருகிறது அவங்களுடைய சமனும் வருகிறது எங்கே அறையில இருந்த ஒன்று இப்ப அம்பலத்துக்கு வருது வந்தா அருமையா நெருப்பு போட்டு புளியவர போட்டு வச்சு எரியது கணக்குனா எரிந்த உடனே யார் முதல்ல போடணும் பின்ன போடணும் கிடையாது ஞான சுமந்தெல்லாம் கவலை இல்ல யார் முன்னேறுவது அடியேன் அப்படின்ட்டார் கவலை இல்ல வந்தார் என்ன செய்தார் இவர் என்ன மந்திரம் இருமுறைகளே மந்திரம் என்பது அறியத்தக்கது அதுக்காகத்தான் இப்ப இதெல்லாம் சொல்றது வேறொரு மந்திரம் கூட வேண்டுமா மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீர் திருநீரே மந்திரம் சொன்ன மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீரா நோய் தீர்த்தருளவல்லாந்தன் புள்ளிருக்கு வேணும் இப்ப அருமையா குடம்புலுக்கு வரப்போகுதுங்களா எங்க கும்பகோணத்தில் பகிர்ந்த இந்த தெருந்து தேவங்குடி மருந்து வேண்டில் இவை மந்திரங்கள் இவை புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் இவை ஒரு மருந்தோ மந்திரமோ புண்ணியமோ வேற வேணுமா பெருமானி வணங்குவதுதான் எல்லாமும் என்று சொல்லுவோம் அதான் என்னுடைய மூவர் பெருமக்களும் சரி நாலு பெருமக்களும் பெருமானி வணங்குவதே கடப்பாடாகும் மூர்த்திதலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினருக்கோர் வாழ்க்குருவும் வாய்க்கும் பராபரமி என்றெல்லாம் பின்னால வந்து தாய்மாமன் பாங்க ஆகலால் இப்பொழுது என்ன தாம் பாடிய திருமுறையை பாருங்க நல்ல வேலையா யாருன்னா அவர்தான் சம்பந்த சரணாலயர்னு சொல்றோம் அவங்க தாய்மாமன் ஞான சம்பந்தர் எழுதிய அந்த பதியங்களை எல்லாம் கூடவே இருந்து ஏற்றெழுதி வந்தாராம் அவர் யார் சம்பந்த சரணாலயர் என்ற பெயர் தாய்மாமனார்னு சொல்றது வேறு சான் இல்ல பொதுவா சொல்றது அவர் எடுத்து எழுதி அதை அப்படியே திரும்ப கேட்டார் அங்கங்க பாண்டதோட சரி இவர் ஒண்ணும் தொகுத்துக் கொள்ள அவர் தொகுத்துக் கொண்டிருந்தார் வாங்கினார் இந்த கயிறு சாத்தி பார்ப்பதுங்கிறது ரொம்ப காலம் இருக்கு ரொம்ப காலம் இப்பதான் அதெல்லாம் போயிட்டு எங்க வீட்டில திருவிழையாளர் பண்ணோம் அது இப்ப காணம் எங்க இருக்கு அண்ணன் அப்படி தெரியல அதுல பாத்தீங்கன்னா இந்த பக்கம் இந்த கார்டு போட்டு போட்டு போட்டு போட்டு இந்த பக்கம் மலிங்கியே இருக்கும் ஏன்னா ஏதேனும் ஒண்ணு திருவிழா எதிர்ப்பா கயிறு சாத்திப்பா கல்யாணமும் மற்றதுன்னா கூட அருமையா நம்ம பார்க்கும் எப்படி வரணும் உட்பகுதியில் திருமணம் வரணும் எங்க ஆஹா மீனாட்சி மணப்பதற்கு கைலையில் இருந்து சுந்தரது பெருமான் புறப்படுகிறார்ன்னா வேற ஜாதகம் ஒன்று பார்க்க வேணாம் வையா கல்யாணம் வேண்டிதான் அதே இதுல பழியஞ்சன படலத்தில் மனைவிய மனைவிய தோல்லை தூக்கிட்டு சின்ன குழந்தை எங்கப்பா அம்மா அம்மா ஏன் தோல்லை படுத்திருக்கா அப்படின்னாரு தூங்குறாடா அப்படின்னு சொன்னி இறந்த மனைவியை தோல்லை போட்டுக்கிட்டு அந்த குழந்தைய கையில அழைச்சிக்கிட்டு வேண்டா வேடா நீ தானே கொன்ற வா அர்த்தம் சொல்ல அவன் போக ஓ முறை கோடா கொற்றவரேரே முறையேயோ புலம்பெறான் அந்த பாட்டு வந்து அப்படிதான் அப்படித்தான் கைது தெரிஞ்ச பிறகு இருக்கிற பகுதியம் ஏன்னா தராதையார் இது முதல்ல இந்திரன் படித்திருத்தது வெள்ளையான சாந்தி இருந்தது திருவதாரம் திருமணப்படலாம் உக்ரகுமாரம் திருவதாரம் அவருக்கு முடிசூட்டுவது முருகன் இது முதல்ல பதினாறு அந்த முன்ன பார்த்தே போடும்